வணக்கம் நவம்பர் மூன்று 2020 இருபது நற்றினிங்கின் பொது அறிவு புயல்காக நாங்கள் பள்ளத்தூர் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று சமஸ்கிருத கிராமம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் உத்தரகாண்ட் இரண்டு எசகுனி போர் நினைவு ஜப்பானில் அமைந்துள்ளது மூன்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையிடம் வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ளது இனி இன்றைய பொது அறிவு உங்களுக்காக இதோ 1. சர்வதேச நாணய நிதியத்தின் நூற்றி தொன்னூறாவது உறுப்பினராக இணைந்துள்ள நாடியது இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் உலகின் சிறந்த மத்திய வங்கி ஆளுநருக்கான விருதை வென்றவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி ஆண்டின் ஆசிய வலிமை குறியீட்டில் இந்தியா பெற்ற இடம் என்ன நன்றி